الذوات من النساء او رؤسا واو مؤمن بل نبي انه حياه طيبه وقال النبي صلى الله عليه وسلم المراه عوره اذا خرجت من بيتها اشترفها الشيطان او كما قال عليه الصلاه والسلام صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم அவர் புகழ் அனைத்தும் அல்லா ஜல்ல ஷான புத்தாலாவிற்கே உரித்தாக எம்பெருமானால் சமமாக அழைவு செல்லும் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாவகங்கள் தபர தாவிகென்கள் சுபதாக்கள் சுவாலிகங்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றும் நின்று நிலவட்டுமாகும் அன்புக்கும் இறை நேசத்திற்கும் முனைத்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற மகுடம் நிறையாத கோப்பை யார் நிறையாத கோப்பை மார்க்கும் பெண்களை பற்றி சொல்லுகிற பொழுது நிறையாத கோப்பை என்று சொல்லுகிறது பெருமானார் செடலாம் அறைவு சென்னர்கள் சொல்லுவார்கள் நாக்கு சாப்பு அக்கணிமோ தீன் மார்க்கத்திலும் பாதி தீனிலும் பாதி யார் என்றால் பெண்கள் தான் இந்த வார்த்தையை பெருமானா சொன்ன உடன் ஆய்ச்சார் அடியல்லா கேட்கிறார்கள் நாயகமே அவன் மாப்பின எப்படி அவர்கள் மார்க்கத்தில் பாதி எப்படி அவர்கள் அறிவில் பாதி என்று கேட்கிறார் இப்படி கேட்கிறதே முதல்ல நாக்கு சாப்பு தீனுக்கு அறிவு குறைந்திருக்கிறது பெருமானா சொல்லிவிட்டால் ஆமண்ணா செல்லம்னா என்கிற வழக்கம் போய் கேள்வி கேட்பது என்பதே நாயகத்தினத்திலே சனாபாக்கள் மொத்தமே பதிமூன்று கேள்விகள் தான் கேட்டிருக்கிறார்கள் பெருமானா சரல்லா மணிவேசிரமன் அவர்கள் சொன்னார்கள் தீவில் நீங்கள் குறைவுள்ளவர்கள் என்பதற்கு அடையாளம் சில நாட்கள் நீங்கள் தொட முடியாமல் போய்விடுகிறது ஆண்கள் தொழுகிற மாதிரி உங்களால தொழுக முடியாது மாதவிடாய் காலங்கள் தொடமுடிய அறிவில நீங்கள் பாதி என்பதற்கு அடையாளம் ஒரு ஆண் இல்லை என்றால் ரெண்டு சாட்சி சொல்ல வேண்டும் மொத்த ரெண்டு ஆண் சாட்சி சொல்லணும் கோர்ட்டுக்கு போய் சாட்சி சொன்னதா ஒரு ஆண் இருக்கிறான் இன்னொரு பக்கம் ஆண் இல்லை என்றால் ரெண்டு ஒரு ஆணுக்கு ரெண்டு பெண் சமம் என்றால் அறிவிலே நீங்கள் பாதி இருக்கிறீர்கள் என்றுதான் பொருள் பெருமான அறிவுள்ளவர்கள் ஆனால் வளம் எக்முல் மீனன் பெண்களிலே காமிலானவர்கள் யாரும் இல்லை நான்கு பேர்களை தவிர என்றார்கள் பெருமானார் நிறைந்த கோப்பையாக வாழ்ந்தவர்கள் நான்கு பேர்கள் தான் ஒன்று இரண்டாவது பாத்திமாரணி அல்லா மூன்றாவது வரியமலகி சலாத் வசலாம் நாலாவது ஆசியா மனைவி ஆசியா இந்த நான்கு பேர்கள் காமிலானவர்கள் பரிபூரணமானவர்கள் மற்ற யாரும் காமில் இல்லை பெருமானா சரல்லா பழிவசனம் சொல்கிறார்கள் அன்பிற்குரியவர்களே இந்த காமில் இல்லாத பெண்கள் எப்படி நடக்க வேண்டும் பெண் உலகம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது இதைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம் ஒருவன் நினைத்த பெண்களினுடைய சூழ்ச்சி என்று ஒரு நூல் எழுத வேண்டும் மன்னர் வன்சூரின் காலத்தில் பெண்களின் சூழ்ச்சி அவர்கள் செய்கிற மாய அலைகள் அவர்களால் மாட்டிக்கொண்டவர்கள் படுகிற பாடுகள் என்ன நூல் எழுத வேண்டும் என்று நினைத்து அரச நிலத்திலே சென்று கேட்கிறார் மன்னர் மர்சூரிடத்திலே சென்று கேட்கிறார் நான் இப்படி ஒரு நூல் எழுதலாம் என்று இருக்கிறேன் நீங்கள் அதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் சரி இப்படி நூல் எழுத வேண்டியவர்கள் கண்டிப்பாக அவசியம் என்று சொல்லி அரண்மனைக்கு அழைத்து இவனுக்கு விருந்து கொடுக்கப்படுகிறது விருந்து கொடுக்கிற பொழுது ராணி கேட்கிறாங்க எதுக்கு இவருக்கு விருந்துன்னு கேட்கிறாங்க மன்னர் மன்சூர் சொல்றாரு ஒரு முக்கியமான விஷயத்தை எழுத போற என்ன முக்கியமான விஷயம் பெண்களினுடைய கீழாக்கள் தந்திரங்கள் சூழ்ச்சிகள் என்னென்ன என்பதை எழுதப் போகிறார் அப்படியா சரி என்ன சாப்பிட்டு முடிச்சோன்ன சொல்லுங்க சாப்பிட்டு முடிந்ததற்கு பிறகு ரூம்புக்குள்ளே செல்ல உடனே கதவை தான் எடுகிறான் அவன் தானிட்டு விட்டு வேகமாக கூச்சல் எடுகிறார் அரசனை பார்த்து என்னிடத்தில் இவன் தவறாக நடக்க முயற்சிக்கிறான் என்னை ஒரு மாதிரியாக பார்க்கிறான் பேசுகிறான் என்று ஏகபோகமான வார்த்தைகள் பொம்பளை பத்தி சொல்ல தேவையில்லை நிறைவு எடுத்து சொல்ல மண்டல் மனுசூர் நீயே ஒரு மோசமானவனாக இருந்து கொண்டு நீ பெண்களை பற்றி எழுதப் போகிறாயா இவனை அழைத்து செல்லுங்கள் இவனை அழைத்துச் செல்லுங்கள் சிறையில் தள்ளுங்கள் என்று சொல்லுகிற பொழுது அந்த மனைவி அகத்தியமா சொன்னானா எப்படி எழுதுவே பார்க்கலாம் உனக்கு வயது வயது கொடுக்கப்பட்டார் வாழ்ந்த காலம் ஆயிரத்தி ஐம்பது வருஷம் அவங்க தாவா செஞ்சதுதான் ஏகத்துவத்தை எடுத்து சொன்னது தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் ஆயிரத்தி ஐம்பது ஆண்டு காலம்னுக்கு வயது கொடுக்கப்பட்டார் காரும் அவனுடைய சொத்து எவ்வளவு எழுபது ஒட்டகங்கள் சுமந்து செல்லுமா சாவி ஒரு சொத்து எவ்வளவு இருக்கணும் அவ்வளவு சொத்து இருந்தாலும் அஜூ மளிகிச்சன அளவுக்கு பொறுமை ஏன்னா நீ சிறைச்சாலையில வாட போற அஜூ மலிகிச்சனாம் அளவுக்கு பொறுமை இருந்தாலும் இனிமேல் ஒரு வார்த்தை கூட நீ பெண்களை பற்றி எழுத மாட்டாய் போய் விட்டுவான் போய் விட்டுவா எண்ணி பார்த்தவள் ஒரு பெண் நினைத்தால் வாழவும் வைக்க முடியும் ஒரு மனிதனை சாகவும் வைக்க முடியும் வாழ வைக்கிற பெண்கள் யார் சாக வைக்கிற பெண்கள் யார் நிறைவான கோப்பையாக வாழுகிற பெண்கள் யார் வாழாத பெண்கள் யார் என்பதைத்தான் பார்க்கப்படும் நவீனா ஈசா அலகி சலாத்தினுடைய காலத்திலேயே இந்த நிகழ்வு நடக்கும் ஈசா அலகி சலாத் வசலாம் அன்னவர்களிடத்திலே வருகிறார் தன்னுடைய மனைவியின் மீது அதிக பாசம் கொண்டவர் இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்த அளவுக்கு அதிக பாசம் கொண்டு மனைவி இருக்கிறார்களோ இல்லையோ அதிக பாசம் கொண்டு கணவர்கள் நூத்துக்கு ஒரு எண்பது தொண்ணூறு இருப்பார்கள் மனைவிக்காக எடை கேட்டால் வாங்கிக் கொடுத்து அவரை மகிழ்விக்க ஓட்டு நினைக்கிற கணவன் இன்றைக்கு நம் தமிழகத்திலே அதிகமாக உண்டு ஈசாலிகலாத்தினுடைய காலத்திலேயே நடந்தது மனைவியின் மீது அதிகமான நேசம் அதிகமான பாசம் மனைவி ஒரு நாள் இறந்து போய்விடுகிறாள் அடக்கிவிட்டு வருகிறான் இவனால் தாங்க முடியவில்லை மனைவியினுடைய பிரிவை இவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நேர ஈசாலகி சலா இடத்திலே சென்று நம்பிக்கணா ஈசாலை சலாம் அவர்களே இறந்தவர்களை அயா காத்துகிற ஆற்றல் மடைத்தவர்கள் நீங்கள் இறந்தவர்கள் எத்துடையோவர்களை எழுப்பி எனவே என்னுடைய மனைவியையும் எழுப்புவன் தொல்ல ஈசாலகி சலாக்குலாம் சரி என்று சொல்லி இவருடைய அன்புக்கு கட்டுப்பட்டு மனைவியை எழுப்புகிறார்கள் காட்ட கரு மாத்திலாத்வர்கள் எழுப்புகிறார்கள்த்த கடுமையான கருப்புல உடம்பெல்லாம் வெந்து போய் எழுந்திருக்கிறார் மனைவி பார்த்த உன்ன ஆம்பளை தோற்றோம் ஆகா கணவன் பார்த்த உடனே ஆம்பளை தோற்றோம் நான் என் மனைவியை எழுப்ப சொன்னால் என்ன இவரை எழுப்பியிருக்கீங்க எந்திரிச்ச உன்னு அவர் ஈசா அலகி சலாத்தை பார்த்தவுடன் லாகிலாக இல்லம்வா ஈசார சூடுவா என்று ஏகத்துவத்தை சொல்கிறார் இவர் இல்லை என்னுடைய மனைவி என்று சொல்ல குள் புராதா நீ மண்ணோடு மண்ணாக மாறிவிடும் என்று சொல்ல அவர் போய் உள்ள மறந்துட்டார் அதற்கு பிறகு மனைவியினுடைய அசல் கவரை காட்ட மனைவியில் எழுப்பு மனைவியை எழுப்புங்கள் அனுமதியோடு நீங்கள் எழுங்கள் என்று சொல்ல மனைவி எழுகிறார்கள் உயிர் பெற்று எழுகிறார்கள் எழுந்ததற்கு பிறகு கணவனுக்கு அளவு கிடந்த பேராசை இரண்டு பேர்களும் கட்டி தருகிறார்கள் ஒரு இடத்திலே கணவன் அமர்ந்து ஒரு இடத்திலே மனைவி அமர்ந்திருக்கிறார் கணவன் மனைவியினுடைய மனுவில படுத்திருக்கிறார் அவர ஆனந்தோம் என்ன விட்டு பிரியாதவர்கள் மனைவியினுடைய மடியில படுத்திருக்கும் போது அந்த வழியாக அரசனின் மகன் ஆண் அழகன் செல்லுகிறான் இவனுடைய எண்ணத்தை அங்கே பறிகொடுத்து விட்டான் மணியில தான் படுத்திருக்கிறான் உயிராக்கி எவ்வளவு ஆசை உயிராக்கி மீண்டும் வாழ வேண்டும் என்ற ஆசையிலே இவன் உயிராக்கி மடியிலே படுத்து கிடக்கிறான் மன்னனினுடைய மகனை பார்த்தவுடன் லேச தலையை தூக்கி கீழே வச்சு போட்டு அவன் அங்க போயாச்சு இவன் எழுந்து பார்க்கிறான் காணவில்லை எங்கே தன் மனைவி எங்கே தன் மனைவி என்று தேடுகிறான் கடைசியிலே இவனுக்கு செய்து கிடைக்கிறது மன்னருடைய மகனோடு சேர்ந்து விட்டாள் என்று செய்து கிடைக்கிறது உள்ளமெல்லாம் உடைந்து போனது ஆனாலும் செல்லுகிறான் இவன் மன்னர் மகனிடத்திலே சென்று என்னுடைய மனைவி என்று சொல்ல உடனே அவள் சொல்லுகிறார் இல்லை இல்லை நான் இவருடைய ஜாரிய அடிமை பெண் நான் உன்னுடைய மனைவி எல்லாம் கிடையாது கடைசியிலே ஈசாலை சராத்தையே சாட்சிக்கு கொண்டு வரலாம் ஈசா அலை சலாம் வருகிறார்கள் ஈசா அலை இந்த பெண்ணை நான் அயாத்தாக்க இருக்கிறேன் எனவே இந்த பெண் இருக்கிறாரே இவருடைய மனைவிதான் என்று சொல்லுகிற பொழுது இல்லை இல்லை என்று மறுக்கிறார் இல்லை இல்லை என்று மறுக்கிறார் இந்த நேரத்திலே தான் ஈசாலான மிகனால சராத் மசராமன் அவர்கள் சொல்லுகிறார்கள் அற்புதமாக சொன்னார்கள் முதலில் எழுப்பியவன் மீண்டும் எட்டு சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் துரோகம் செய்கிறார்களோ அவர்கள் கண்மணி நாயகம் சதம்பாக அழைவ செல்லம் அன்னவர்களுடைய மார்க்கத்திற்கு முந்தைய மார்க்கத்தை எடுத்துக் கொடுத்த இசாலி சலாத் வசலாம் அண்ணவர்கள் அன்புக்குரியவர்களை இன்றைக்கு நம்முடைய சூழல் எப்படி இருக்கிறது ஒரு மனைவி மார்க்கப்பட்டுள்ள மனைவியாக வாழுகிறாளா மார்க்கத்தை தெரிந்து வாழுகிறாளா காமிலாக வேண்டும் என்று நினைக்கிறாளா மூன்று துவாக்கள் வழங்கப்பட்டது ஒரு இறை நேசருக்கு மூணு துவா எது வேணாலும் சிந்திக்கலாம் முஸ்தஜாவு துவா மனைவி சந்தோஷமா கேட்கிறாங்க ஏங்க எனக்கு ஒரு துவாவு நீங்க எனக்காக கேளுங்களேன் உன்னே ஒரு ஆசையில மனைவி கேட்டாங்களே என்ன கேட்க உனக்காக மனைவி என்ன கேட்க போறா என்னுடைய அழகு கொஞ்சம் கூடுது ஏன்னா இன்னைக்கு அறுபது வயசுலாம் கிப்டி கேள்வி அறுபது வயசுலாம் எல்லாம் இன்றைக்கு உலகம் முழுக்க பார்த்தால் பெண்கள் சில நாடுகள்ல இந்த அழகு சாதனங்கள் தான் மகராகவே வைக்கப்படுகிறது எத்தனை அழகு சாதனம் கொடுக்குறாருங்கிறதான் அங்க பாக்குறேன் இப்படியும் இன்றைக்கு உலகம் மாறிப்போய் வருகிறது உன்னை மனைவி இடத்துல உனக்கு என்ன வேணும்னு அவர் கேட்கும்போது அந்த மனைவி சொன்னா என்னுடைய அழகு கூட வேண்டும் சரியா ல்லா இவனுடைய அழகை கூட்டி தருவாயாக அழகு பயங்கரமா கூடிருச்சு அதுக்கப்புறம் கணவனை பார்த்தாக்க ஒரு மாதிரியா சொறி குடிச்சவே மாறி தெரியும் மனைவி அவர் முஸ்லி கணவனை பார்த்த ஒரு மாதிரியா தெரியுது கணவனின் பக்கம் இருக்கக்கூடிய ஈடுபாடு குறைகிறது நோட்டம் எல்லாம் அவருடைய நோக்கம் எல்லாம் அவருடைய எண்ணம் எல்லாம் நக்ஸ் எல்லாம் தன்னுடைய அழகை கூட்டிக்கொண்டே செல்ல வேண்டும் என்ற நிலை மாறுகிறது வழி தடுமாறுகிறார் இந்த நேரத்தில் கணவன் பார்க்கிறாரு ரெண்டு துவா கையில இருக்கிறது கணவன் பார்த்தார் இப்படியே நிலைமை போச்சுன்னா சரியாகாது என்று சொல்லி மனைவிக்கு ஒரு பத்துவா நாயா மாறிட்டான் கடைசியில பிள்ளை சொல்றாங்க இந்த நாயோடு சேர்ந்து வாழ முடியாது தாயை நாயாக்கிட்டீங்க இந்த நாயோடு சேர்ந்து வாழ முடியாது மீண்டும் உங்களிடத்தான் இன்னொரு துவா இருக்கல சராசரி அம்மாவாக இருந்தால் போதுமென்று சராசரி இன்னொரு சராசரி அம்மாவாக மாற்றப்படுகிறார் இந்த வரலாற்றை எழுதிவிட்டு எழுதுவார்கள் விடுவார் எந்த பெயனும் இல்லாமல் போய்விடுவார் அதனால் ஆலோசனை பெண்ணிடத்தில் முடிவை ஆண்களே எடுங்கள் என்று சொல்லிக்காட்டுகிறார்கள் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் நம்முடைய நிலை என்ன என்பதை எண்ணி பாருங்கள் அயசாசி கல்வியிலே பாதி கொடுக்கப்பட்டவர்கள் நிற்கிற அளவுக்கு அவருக்கு சக்தி வேண்ட குமரி துலவெத்திச்சுள்ளே நிர்ணயமே ஐஷா அலி அல்லாவினுடைய பேச்சை திருமணார் காது கொடுத்து கூட கேட்கவில்லை அடுத்த ஐஷா நாயகி ஹப்ஷா நாயகி இடத்திலே சொல்லுங்களே என்று சொல்ல ஹப்ஸாவும் சென்று சொல்கிறார்கள் உமரலி அல்லாஹனுடைய சென்று சொல்கிறார்கள் நாயகமே அவுமக்கர் அழியல்லாகும் அங்கே நிற்க நாயகமே எனவே நீங்கள் உமரழியல்லாகவே சொல்லுங்கள் நாயகமே தொலவை என்று சொல்கிற பொழுது திருமணார் சந்தர்த்தா செலவு அந்த நிலையிலும் சொன்னார்கள் நீங்கள் யூசுபலி சலாத்திற்கு ஆலோசனை கொடுத்த பெண்களை போன்றாக்கிவிட வேண்டாம் அமுபக்கர் தொலை நீங்கள் ஒன்றும் ஆலோசனை வழங்க வேண்டாம் யாரை நிற்க வைக்க ஓட்டும் என்று ரபுலான நிலைக்கு அவர்களை தான் நிற்பாட்ட முடியும் நீங்கள் கிளம்புங்கள் என்றாங்க வரலாற்று அதனாலதான் நாலு பெண்கள் காமிலானவர்கள் இருந்த வரிசையில் ஆய்சாகி தீக்கா இணைக்கப்படவில்லை ஒழுத அறிவாளி ஆனால் பெருமானார் சிலந்தா மனைவி செலவு கண்டிக்கிறார்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இம்ராத்திய லூத் லூத் அலை இஸ்லாத்துடைய மனைவி ஒரு நதியின் மனைவி அவர்கள் செய்த வேலை என்ன குரான் சொல்லுகிறது லூத் அலை இஸ்லாத்துடைய ஆண் புணர்ச்சி கொண்டவர்கள் மழக்குகள் ஆண் தோற்றத்திலே வருகிறார்கள் ஆண் தோற்றத்திலே வருகிறார்கள் அவங்களோட ஒரு ஆண் ஆணோடு சேர்வதில்லை ஒரு பெண் பெண்ணோடு சேர்வதில்லை ஆனால் அன்புக்குரியவர்களே மிருகங்களிடத்திலே கூட இந்த தன்மை கிடையாது மனிதன் கையாளுகிறார் காலத்தில் கள்மாறி மனைவி யப்படுகிறது இப்ப ஆண்கள் உள்ளே மணக்குகள் உள்ளே செல்கிறார்கள் மனைவி போய் சொல்லி அனுப்பினா வெளியில் இருக்கிறவங்க எங்க கணவனை பார்க்கறதுக்கு நிறைய ஆம்பளை வந்திருக்கிறாங்க போய் பயன்படுத்துங்க இந்த பெண்மணியை குரான் சபிக்கிறது எப்படி போனா உப்பு வாங்கிறதுக்காக போனான் ஒருத்த போய் உங்க வீட்டுல உப்பு இருக்கா எங்க வீட்டுல உப்பு இல்லை என்ன உப்பு இல்லைன்னு சொன்னா உப்பு கொடுக்கணும் தண்ணி இல்லை தண்ணி கொடுக்கணும் நெருப்பு இல்லைன்னா நொறுப்பு கொடுக்கணும் அன்றைய காலத்திலிருந்து நடைமுறை இருக்கிறது அதனால போய் கேட்கிற பொழுது உள்ளே அனுமதிக்கிறார்கள் பார்த்தால் ஆண்களாக அமர்ந்திருக்கிறார்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்தானா உள்ள மழக்குகளோடு ஓரின சேர்க்கைக்கா நகதும் இல்லா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அவர்கள் கல்மாறி மலையால் அழிக்கப்பட்டார்கள் இதற்கு துணையாக நின்றவள் லூத்துரை சலாத்தினுடைய மனைவி என்று குரான் இன்னொரு பக்கம் பாருங்கள் இந்த கணவனை சிக்கல்ல மாற்றுவது பெருமான் யாருன்னா இந்த பீவிகள் கணவனை கொண்டு போய் நிர்பந்திச்சு இவங்க அண்ணன் வீடு தம்பி வீடா அல்லது அவங்க அக்கா தங்கச்சி வீடா எங்கிற பிரச்சனை வரும்போது பார்த்தா அங்க கணவனால திராசை சரியாவே பிடிக்க முடியாது திராசை ஆடிக்கிட்டே தான் இருக்கு லீவ் வந்துருச்சுன்னு சொன்னாலே அங்க போலாமா எங்க போலாம் பிரித்த வீடுக்கு போலாம் அப்படின்னு மயன் சொன்னா இல்லடா சித்தி வீடுக்கு போலாம் இங்க அதனால இவனால திராக்க சரியாவே பிடிக்க முடிய ஹசு மன்னன் வரலாற்றில இருந்துவார்கள் மனுசாஸ்திரம் சொல்லுகிற வரல ஹசுர் மன்னன் மீன் சாப்பிடணும் உங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை மீன் வாங்கி எப்படியாவது சாப்பிடணும் ஒரு பெரிய மீனை வாங்கினான் வாங்கியதுக்கு பிறகு நாலாயிரம் பொற்காசுகளை கொடுத்து பெரிய மீனை நாலாயிரம் பொற்காசுகள் கொடுத்து வாங்க பக்கத்திலே பிவி உட்கார்ந்துருப்பீங்க வாங்கிட்டு போயாச்சு மீன் அவன் காசு கிடைச்சிருக்கேன் பிறப்பிட்டு போன ஒண்ணு மனைவி கேட்டாலாம் பாத்தீங்களா ஒரு மீனுக்கு எவனாவது நாலாயிரம் கொடுப்பான உங்களை மாதிரி அரசாட்சி ஆளு இருந்தாக்கா நாளுக்கு உப்புறப்படுத்துணும் அவ்வளவுதான் கொடுத்தாச்சு அம்மா அவன் பாவம் ஏழை போய்விட்டு போட்டும் நாமே அரசராக இருக்கிறோமே கொடுத்ததை வாங்க முடியாது ஏன் வாங்க முடியாது கொடுத்ததை வாங்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன் ஆண் மீனா பெண் மீனா என்று அவனை அழைத்து கேளுங்கள் ஆண் என்றால் பெண் தான் வேண்டும் பெண் என்றால் ஆண் தான் வேண்டும் என்று சொல்லி நாலாயிரத்தை வாங்கிடலாம் அரசர் கூப்பிடுறார் மனைவி பேச்சு கேட்டு வாடா மீன் ஆனா பெண்ணா கூப்பிடும் போதே அவன் ரொம்ப உஷாரான ஆள் புரிஞ்சுக்கிட்டான் பக்கத்தில் பிவி வர உட்காரத்திற்கு ஏதோ இல்லங்கமான பிரச்சனை நடக்கப் போகிறது என்று தெரிந்து கொண்டு அரசே இந்த மீன் ஆணும் அல்ல பெண்ணுமல்ல அடிமீன் அரசே இன்னொரு நாளாயிரம் அற்புதமாக பதில் சொல்லியிருக்கிறார் இன்னொரு நாலாயிரம் எட்டாயிரம் பொற்காசிகளை தன்னுடைய ஆடவியிலே போட்டுக் நடந்து சென்று இந்த நேரத்தில் ஒரு காசு கீழே விழுந்துருச்சு அதை எடுத்து உத்தமிட்டு மீண்டும் வைத்துக் கொள்கிறார் மனைவி பார்க்கிறீங்களா பிச்சக்காரன் ஒரு காசு கீழே உழைச்சு உங்களையே கேவலப்படுத்தலாம் எடுத்து உத்தமிட்டு மீண்டும் வைத்துக் கொண்டார் ஒரு மனுஷனா உடனே அரசர் அழைக்கிறார் வடா ஒரு காசு கீழே பிடிச்சு இதை போய் எடுத்து இப்படி என்னை கேவலப்படுத்தி நான் அரசே கோவித்துக் கொள்ளாரு ஒரு பக்கம் உங்க போட்டோ போட்டிருக்கு இன்னொரு பக்கம் உங்க பேர் பறிக்கப்பட்டிருக்கிறது பேர் இருக்கிறது எட்டாயிரம் பொற்காசுகள் கொடுத்து அரசர் கீழே கிடந்து வருபவன் போபவன் எல்லாம் அரசனுடைய முகத்திலே விதித்துக் செல்வதை நான் அங்கீகரிக்க அரசே அதனால் எடுத்து முத்தமிட்டு மீண்டும் போட்டுக் கொண்டேன் இன்னொரு நாளாக இனிமேல் பெண்களின் பேச்சி கேட்காது எழுதுனாங்க பெண்களை நம்பாது எழுதுனார் அன்பருக்குரியவர்களே இஸ்லாம் அந்த அளவிற்கு செல்லவில்லை இருந்த கூட ஒரு பெண் நினைவில்லாத கோப்பையாக இருக்கிறாள் அவள் எப்படி நிறைய வேண்டும் யாரை பார்க்க வேண்டும் ஒரு ரோல் மாடல்களாக அவர்கள் யாரை எடுக்க வேண்டும் என்பதைத்தான் மார்க்கம் சொல்கிற இன்றைக்கு ரோல் மாடல்கள் யார் யாரோ ரோல் மாடல்களாக மாற்றப்படுகிறார்கள் எவ்வளவு அல்லது கேள்விப்பட்டிருக்கலாம் எவ்வளவு அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் நாம் ரோல் மாடல்களாக யாரை எடுக்க வேண்டும் பெண்மணிகள் மரியம் இருந்தார்கள் காலத்தில் மரியவலி எல்லாத்தான் வரலாற்றிலே சில செய்திகள் மறைக்கப்பட்டு போய்விட்டதோ என்று எண்ண துண்டுகிறது பாத்திமா நெழிகள்லாத்தர அதிசயப்படுவார்களாம் திருமண செலவாகிமா நெழியல்லாகவே விட மரியனை மதிப்பார்களாம் உன்னை விட வெக்கத்திலே ஒரு பெண்மணி மதினமா நகரத்தில் இருக்கிறார் என்றால் அது மரியம் தான் அம்மா அப்படியே பாத்திமா நளியல்லா போய் எப்படியாவது பார்த்தரணுமே ஒரு மதினாவுக்குள்ள அந்த மரியனை பார்க்காமலே வாத்திருக்கிறார்கள் போய் பார்த்திடணுமே என்று எண்ணிக்கொண்டு சென்றார்கள் கதவை தட்டுகிறார்கள் கதவை தட்டி அம்மா வரியும் நான் வந்திருக்கிறேன் ரசூலின் மகள் வந்திருக்கிறேன் கதவை திறங்கள் என்று சொல்ல அந்த பெண்மணி முடியாது என்று உள்ளிருந்து சொல்கிறார் காரணம் என்னுடைய கணவனிடத்தில் நான் அனுமதி வாங்கவில்லை என்றாலும் ஒரு பெண்ணை சொர்க்கத்தினுடைய நாயகியை பார்ப்பதற்கு கணவன் அனுமதிக்கவில்லை அதனால் பார்க்கவில்லை சரி அனுமதி வாங்கி வைக்கிறேன் நாளைக்கு மறுநாள் அனுமதி வாங்கி வைத்திருக்கிறார்கள் பாத்திமா நாயகி செல்கிற பொழுது தன்னுடைய பிஞ்சு குடந்த சின்ன பிள்ளை உசைநடி எல்லாம் ரெண்டு பேரத்தில் ஒருவர் கிளம்பி செல்கிறார்கள் கையில வெடித்துக் கொண்டு செல்கிறார்கள் நீங்க மட்டும்தான் வந்திருக்கீங்களா கதவை தட்டும் போது நீங்க மட்டும்தான் வந்திருக்கிறீங்களா இல்ல ஹசன்கள் எல்லாமும் வந்திருக்கிறாங்க நான் உங்களுக்கு மட்டும்தான் அனுமதி வாங்கினேன் அவங்களுக்கு வாங்கல அதனால போயிட்டு நாளைக்கு வாங்க நான் ரெண்டு பேர்த்துக்கு சேர்த்து வாங்கி வைக்கிறேன் மீண்டும் பாத்திமா நாயகி திரும்பி வருகிறார்கள் மறுநாள் செல்லுகிறார்கள் கணவனிடத்திலே இந்த மரியம் கேட்கிறார்கள் நான் பாத்திமா நாயகி வந்தாங்க கூட அசர சேர்த்து கூட்டு வந்ததனால நான் அனுமதி கொடுக்கவில்லை கணவன் சொன்னாரா ரசூலின் குடும்பத்தார்கள் யார் வந்தாலும் அனுமதி கொடுத்துருமா யாரு வந்தாலும் அனுமதி கொடுத்துருமா என்று சொல்லி மூன்றாவது நாள் செல்லுகிற பொழுதுதான் உள்ளே திறந்து உள்ளே நுழைவதற்கு அனுமதி அளித்தார்கள் என்றால் அன்புக்குரியவர்களே இந்த வரலாறுகளை பார்க்க வேண்டாமா இன்னைக்கு பார்க்கிறதுக்கு அனுமதி தேவையில்லை கேட்கிறதுக்கு அனுமதி தேவையில்லை உலகம் எப்படி சென்று கொண்டிருக்கிறது எண்ணி பார்க்கவன் ரோல் மாடலாக நம்முடைய பெண்மணிகள் மரியனை எடுத்தால் நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு அற்புதமாக இருக்கும் என்பதை எண்ணி பார்க்கவன் அஸ்மாபிந்து ரமேஷ் வழியல்லாத்தமா பிந்து ரமேஷ் ரெண்டு முறை அபிசீனியாவுக்கு ஹிஜரச் செய்தவர்கள் பெருமான சைபர் போர்க்கிடத்திலிருந்து மதினாவுக்கு வருகிறார்கள் இவர்கள் அமிசினியாவிலிருந்து மதினாவுக்கு வருகிறார்கள் உமர் அலி அல்லாஹுத்தாரின் அவர்கள் அஸ்மாவிலுடைய கணவர் அப்துல்லாஹீமின் உமேர் அலி அல்லாகவே பார்ப்பதற்காக அப்துல்லாஹிமின் ஜாஃபர் அணி பார்ப்பதற்காக வருகிறார்கள் வந்தார் உமரே பாரூக் அலியல் ராஹூத் அலாங் அவர்கள் கொஞ்சம் வாய் துடுக்கு அதிகமானவர்கள் எதையாவது போடுவாங்க எதற்காக நிறைய விஷயங்களை பெற்றுக் வேண்டும் சமுதாயத்திற்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அஸ்மாவை பார்த்து சொன்னாங்களா அவர்கள் திரைக்கு அந்த பக்கம் இருக்கிறார்கள் இந்த பக்கம் இருந்து கொண்டு சொல்கிறார்கள் அஸ்மா எங்களுக்கு எல்லாம் செய்கிற வாய்ப்பு கிடைச்சது உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலையே மக்காவிலிருந்து நாங்கள் ரசூலோடு சேர்ந்து வந்தோம் அந்த வாய்ப்பு கிடைக்கலையே என்று சொல்ல வந்ததே கோபம் எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லையா என்று சொல்லி நேரா போட்டுட்டு நேரா துப்பட்டியை பொத்திவிட்டு ரசூல் சல்லாமல் போயிட்டாங்க நாயகமே அவர்களுக்கு ஹிஜரத்தினுடைய நன்மை கிடைத்ததாக சொல்கிறார்கள் நாங்கள் அபிசீனியாவில் வருகிற பொழுது உள்ளமெல்லாம் இறைவனையும் இறை தூதரையும் உங்களோடு சேர்ந்து வந்தவர்களுக்கு மட்டும்தான் நன்மையா என்கிற உறுதி மக்காவிலிருந்து மதினாவிற்கு வந்தார்களோ அவர்களுக்கு ஒரு ியாவில் இருந்து வந்தவர்களுக்கு ரெண்டுத்தின் நன்மை மக்காவில் இருந்துதற்காக ஒரு ஹிஜரத்தின் நன்மை மதினாவிற்கு வந்ததற்காக ஒரு ஹிஜரத்தின் நன்மைக்கு ரெண்டு என்றார்கள் நன்மையிலே ஆர்வம் கொண்டவர்களாக வாழ்ந்தார்கள் நன்மையை அதிகரிக்க வேண்டும் என்று வாழ்ந்தார்கள் இன்றைக்கு நம்முடைய பெண்கள் எப்படி வாழ்கிறார்கள் நிறைக்க டிவியை பார்க்கணும் சில பேர் பார்த்தா ஹிந்தி பாடமா போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஹிந்தி நாடகம் என்னமா ஹிந்தி நாடகத்தை பாக்குறீங்களே ஒண்ணுமே உங்களுக்கு தெரியாது என்னக்கா நாங்க வந்து அதுல இருக்க சேதியை பார்ப்போம் அதுல போட்டிருக்கிற நகையை பார்ப்போம் அதில் இருக்கக்கூடிய அந்த ரோடிங்க பார்ப்போம் இதைத்தான் நாங்க பார்த்து அதில் இருக்கக்கூடிய மாடலை பார்த்து அது மாதிரி சேர வாங்கணும் அதுக்காக பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் நன்மையை பார்க்கிற கடமெல்லாம் போய் இன்றைக்கு தீமையிலேயே உழுந்து போய் விடுவோமோ என்று என்ன தூண்டுகிறது நீங்கள் ஒரு கணக்கெடுப்பை மேற்கொள்ளுங்கள் நம்முடைய வீடுகளிலேயே நம்முடைய பெற்றோர்களிடத்திலே இருந்த தீன் நம்முடைய பெற்றோர்களிடத்திலே இருந்த தீன் நம்முடைய மனைவிகளிடத்திலே குறைந்து விட்டது நம்முடைய மனைவிமார்களிடத்திலே இருக்கிற தீனை விட நாம் வளர்க்கிற பிள்ளைகள் நாம் வளர்க்கிற பிள்ளைகளிடத்தில் அதுவும் குறிப்பாக பெண் பிள்ளைகளுடைய இந்த விஷயத்தில் நாம் அக்கறை எடுக்க வேண்டும் அவர்களுக்கு ரோல் மாடலாக இன்றைக்கு நிறைய தமிழ் புத்தகங்கள் வந்துவிட்டது நிறைய தமிழ் புத்தகங்கள் வந்துவிட்டது சாவிய பெண்மணிகளுடைய வரலாறு அதை நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக் கொடுங்கள் ரோல் மாடலாக சாவிய பெண்கள் உருவாக வேண்டும் நாம் எல்லாம் பற்றி கல்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் இன்னொரு பாத்தியமா இருக்கிறார்கள் கௌசல் ஆலம் மொஹியத்தின் அப்துல் காதிர் ஜீனானிக்கத்தை செல்லாகுசிற உலகில் அவர்களுடைய தாயார் பாத்தியம் இவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா அபுசாரி கௌசல் ஆலத்தினுடைய தந்தை அபுசாரி கடுமையான பசியில ஆத்துல வர்ற ஒரு ஆப்பில ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்டுறாரு வருடைய மனம் தாங்கவில்லை யாருடைய பழமோ யாருடைய தோட்டத்தில் இருந்தோ வருகிறது அதை எடுத்து சாப்பிட்டு விட்டோமே ஹராமை செய்து விட்டோமே போய் அனுமதி வாங்க வேண்டும் என்று ஆத்தோரமாக செல்கிறார் ஒரு மரத்தினுடைய வாதி அந்த தண்ணியோடு சேர்ந்திருக்கிறது சில பழங்களும் அதில் இருக்கிறது இங்கிருந்துதான் வருகிறது என்று இது யாருக்கு சொந்தமானது என்று போய் பார்க்கிறார் மரத்திற்கு சொந்தக்காரரை போய் பார்க்கிறார் அஸ்மரத்திற்கு சொந்தக்காரர் அவரை போய் பார்க்கிறார்கள் உடனே அவர்களிடத்திலே மன்னிப்பு கொடுக்க வேண்டும் உங்கள் பழத்தில் ஒன்றை நான் சாப்பிட்டு விட்டேன் நான் மன்னிக்க வேண்டுமானால் பத்தாண்டு காலம் பணி செய்ய வேண்டும் தோட்டத்தில் நம்மளை பார்த்து சொன்ன பழாக அரைஞ்சுவான் ஒரு மரத்துக்கு ஒரு பழத்துக்கு பத்தாண்டு பணிய ஏற்றுக்கொள்கிறார்கள் எவ்வளவு பெரிய தப்பு இருக்க வேண்டும் அளாலாக வேண்டும் என்பதற்காக பத்தாண்டு அவர் சொல்லும் போதே ஒரு கண்டிஷன் போறாரு பத்து வருஷத்துக்கு பின்னாடி என் மனசுல என்ன தோணுதோ அதையும் சொல்ல வேண்ட சரி என்று சொல்கிறார்கள் பத்தாண்டு கொடுகிறது இன்னொரு இரண்டு ஆண்டுகள் அதிகப்படுத்தப்படுகிறது இன்னும் இரண்டு ஆண்டுகள் நீங்கள் பணி செய்ய வேண்டும் என்று பணி முடிக்கப்படுகிற பொழுது இன்னும் இரண்டு வருடம் பூர்த்தியாகிறது அதற்கு பிறகு சொன்னார் எங்க வீட்டுல ஒரு பெண் இருக்கிறா அந்த பெண்ணுக்கு கண்ணு தெரியாது காது கேட்காது வாய் ஊமை கையெல்லாம் கை காண எல்லாம் அந்த பெண்ணை நீ கல்யாணம் பண்ணணும் என்று சொல்ல இப்படி நம்மள்கிட்ட யாராவது சொல்லியிருந்தா அந்த உயிரோடே பக்கத்தில் இருக்க முடிய பன்னெண்டு வருஷம் நான் பணி செஞ்சிருக்கிறேன் இது பத்தாதா என்று நாம் சொல்லிவிடுவோம் ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அபூசானிக்கு ஏற்றுக்கொள்கிறார்கள் திருமணம் நடக்கிறது திருமணத்திற்கு பிறகு மனைவியை போய் பார்க்க போனால் ஆள் அவ்வளவு அழகான லட்சணமான பெண்மணி மாமனாரை பார்த்து கேட்கிறாங்க என்னங்க கண்ணு தெரியாதுன்னு சொல்லிக்கிறேன் என்னங்க இந்த பெண்மணி ஹராமானது இருவரும் பார்த்ததே இல்லை அந்த தோட்டத்துக்காரன் அராமான பார்வை பார்த்ததே இல்லை காது அராமான பாடல்களை தராமான கேள்விகளை கேட்டதே இல்லை கை அராமை தொட்டதே இல்லை அராமான பக்கம் நடந்ததே இல்லை வாய் கண்டதையும் பேசியதே இல்லை அதனாலதான் என்னெல்லாம் ஓமே கண்ணு தெரியாது காது கேட்காது என்றெல்லாம் நான் சொன்னேன் திருமணம் முடித்து இவர்களுக்கு பிறந்த குழந்தைதான் ஹவுஸ் அப்துல் காதர் ஜெயிலான அன்புக்குரியவர்களை எந்தி பார்க்க வேண்டும் ஒரு சின்ன விஷயத்திற்காக பனிரெண்டு ஆண்டு காலம் இருந்தவர்களுடைய பிள்ளை ஆனா இன்றைக்கு நாம் எப்படி வளர்க்கிறோம் என்பதை கொஞ்சம் எதிரி பார்க்க வேண்டும் உம்மே ரபி செல்லா மலைவசெலவன் அவர்கள் சொல்லுகிறார்கள் அச்சத்துள் வதாவிலே இறுதி அச்சினுடைய வேலையிலே பெருமானார் அரப்பா மைதானத்திலே சொன்னார்கள் நான் எதையெல்லாம் உங்களுக்கு சொன்னேனோ அதையெல்லாம் நீங்கள் மக்களுக்கு எடுத்துறையுங்கள் என்று சொல்ல அச்சை முடித்துவிட்டு அபு அப்துல் ரஹ்மான் வாத்தவர்கள் மனைவி நிறைமாறு கர்ப்பிணியாக இருக்கிறார்கள் நிறைமாறு கர்ப்பிணியாக இருக்கிறார்கள் உண்மை ரவியா அந்த நிறைமாத கர்ப்பிணி இடத்திலே முப்பதாயிரம் கையிலே கொடுத்து அம்மா நான் மார்க்கத்தை பரப்புவதற்காக செல்கிறேன் எப்பொழுது வருவேன் என்று தெரியாது உன்னுடைய பிள்ளைகளும் பாதுகாப்பாக இருங்கள் சொல்லிவிட்டு புறப்படுகிறார்கள் திரும்பி எப்பொழுது வந்தார்கள் தெரியுமா இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு அந்த பெண்மணி எப்படி நடந்திருப்பார்கள் இருபத்தேழு ஆண்டுகளுக்கு பிறகு வருகிறார்கள் தன்னுடைய நகருக்குள்ளே நுழைகிற பொழுது தொழுகையின் நேரம் ஜுமா தொழுகையின் நேரம் ஒருவர் அற்புதமாக பயன் செய்கிறார் விளக்கம் கொடுக்கிறார் மார்க்க தீர்ப்பு விளங்குகிறார் துடுகவும் வைக்கிறார் இவர்கள் மனதில் ஓடுகிறது நாம் நிறைவாத கர்ப்பிணியாக ஒட்டு வந்தோம் அங்க ஒரு குழந்த பிறந்திருக்குமே அது ஆனா பெண்ணா என்று நமக்கு தெரியாது ஒரு ஆணாக பிறந்திருந்து இந்த புள்ள மாதிரி உருவாக்கப்பட்டிருந்தா அதை விட எனக்கு பெரிய சந்தோஷம் உலகத்தில் எதுவும் இல்லையே அதை பெரிய சந்தோஷம் எனக்கு எதுவும் இல்லையே என்று எண்ணிக்கொண்டு வீட்டுக்கு சென்றார்களாம் வீட்டுக்கு சென்று கதவை கட்டுனா இந்த புள்ள வெளியே வர்றாரு யாரு குத்துபா ஓதனாரோ அவள் வெளியே வர்றாரு என்னங்க கேட்க உங்க தாயாரை கொஞ்சம் கூப்பிடுங்க வீட்டுல யாராவது பெரியவங்க இருக்கா கூப்பிடுங்க உள்ள தாயார் அழைக்கப்படுகிறார் உம் அபி அழைக்கப்படுகிறார் நான் தான் அபு அப்துல் ரஹ்மான் பரூக் வந்திருக்கிறேன் உடியெல்லாம் கருப்பாக இருந்த நிலையில் போய் இப்பொழுது உடியெல்லாம் வழுத்து போய் வந்திருக்கிறார்கள் அப்துல் ரஹ்மான் அபு அப்துல் ரஹ்மான் பரூக் வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது அந்த தாயார் அடைந்த ஆனந்தத்திற்கவில்லை அந்த தாயார் சொன்னார்களாம் நீங்கள் என்னிடத்திலே பணத்தை கொடுத்து பிள்ளையை சிறந்த பிள்ளையாக உருவாக்க வேண்டும் என்று சொல்லீர்கள் நான் உருவாக்கி உங்கள் கரத்திலே கொடுக்கிறேன் இதோ ரவித்துக் கொள்ளுங்கள் இவர்தான் இந்த ஊரினுடைய ஹத்தீர் என்றார்கள் தாய் எப்படி வளர்த்திருக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு இருக்கிற தாய்மார்களே நாம் எப்படி நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கிறோம் மார்க்கம் வரவே இல்லை என்னன்னு கேட்கலாம் மதுகு என்ன கேட்கிறான் மார்க்கம் என்றால் என்ன என்று தெரியவில்லை நாம் நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் ரோல் மாடலாக இவர்களை எடுத்திருக்கிறோமா உண்மை வரக்கா டத்தில் செல்கிறார்கள் நவியனாயகமே எல்லா ஆண்கள்லாம் போருக்கு போய் சகிதாகிறார்கள் நானும் சகீதாக வேண்டும் நாயிருவே பெண்கள் சகிதாக கூடாதா நாங்களும் சகீதாக வேண்டும் நானும் சகிதாக வேண்டும் நாயுடுவே என்று சொல்லுகிற பொழுது திருமண செல்லல்லா பழிமஸ்லமன் அவர்கள் இந்த அம்மாவுக்கு என்ன ஆசை பார்த்தீங்களா நீ வீட்டிலே இரு சகிதாவே நீ வீட்டிலே இருமா சகிதாவது சாவாக்களுக்கு ஆச்சரியம் அவங்க கிளங்கியெல்லாம் போகும்போது சொல்லுவாங்களா வாங்க நம்ம உங்க சுகதா சகீத் அம்மாவை போய் பார்த்துட்டு வரலாம் வாழும் போதே சகீத் என்று சொல்லப்பட்டவர்கள் பெருமானார் சொன்னால் சகீது தான் ஆவார்கள் என்று எல்லா சகாபிகளுக்கும் தெரியும் அவர்கள் சொல்லுவார்களாம் வாங்க நம்ம சகிதாவை போய் பார்த்துட்டு வரலாம் ஹாஜிமாவை போய் பார்த்துட்டு வரலாம் போறாங்களா இல்லையா கூட்டம் கூட்டமா அதே மாதிரி சகீதாவை போய் பார்த்துட்டு வரலாம் என்று சொல்லிச் செல்வார்களாம் சகாபா கடைசியிலே நிலைமை என்னானது அந்த அம்மா தீன் பணி செய்து கொண்டே இருப்பார்கள் மார்க்கத்தை எடுத்து சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் அவர்களுடைய ஹாதிமா பணி அந்த பெரியம்மாவை அந்த உம்மு வரக்காவை அடித்து சாகரித்தார்கள் சகிதாக்கினார்கள் என்பதில் வரலாறு அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் அந்த பெண்மணி வாழும் காலம் வரை அவர்கள் மார்க்கப்பணி செய்து கொண்டே இருந்தார்கள் தன்னால் முடிந்த தன்னால் முடிந்த அளவிற்கு மற்றவர்களுக்கு ஏகத்துவத்தை எடுத்து சொன்னார்கள் இந்த நிலை நம்மிடத்தில் இருக்கிறதா எண்ணி பார்க்க வேண்டும் இன்னொரு புறம் பார்க்கிறோம் பெண்களில் நிறைய கல்வி ஒழுக்கத்தோடு கூடிய கல்வியையும் கலாச்சாரத்தையும் ஒன்றாக இணைத்து கொடுக்காமல் விட்டுவிட்ட காரணத்தினால் வெறும் கல்வி மட்டும் இருக்கிறது ஒழுக்கம் நம்முடைய பிள்ளைகளை விட்டு சென்று கொண்டே வருகிறது பள்ளி பருவத்தை தாண்டி கல்லூரி பருவத்திற்கு செல்லுகிற பொழுது நம்முடைய கல்லூரிகள் நம் சமுதாயத்திலே இல்லை என்னதான் நாம் முயற்சிக்கிறோம் என்றும் நமக்கு தெரியவில்லை பெரிய பணம் படைத்தவர்கள் உலகத்திலே இருக்கத்தான் செய்கிறார்கள் ஒவ்வொரு நாடுகளிலும் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஒவ்வொரு ஊர்களிலும் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஆனால் இந்த சமுதாயத்திலே ஒற்றுமை இல்லாத காரணத்தினால் ஒரு கல்வி ஒரு யூனிவர்சிட்டி உருவாக்கப்படாத காரணத்தினால் நம்முடைய கலாச்சாரமும் சேர்ந்து பாதிக்கப்படுகிறது என்பதை நம் சமுதாயம் உணர்ந்து ஆக அன்புக்குரியவர்களே கல்வியிலே தேர்ச்சி பெற்ற பெண்களாக இன்றைய காலத்தில் இருப்பவர்கள் கலாச்சாரத்திலே தேர்ச்சி பெற்றிருக்கிறார்களா என்றால் இல்லை நிறைய தஸ்ரீமான சிலீம்கள் இன்றைக்கு உலகத்திலே உடா வருகிறார்கள் வெளியே தெரியாமல் உடா வருகிறார்கள் வரதானா எதுக்குன்னு கேட்கிற பெண்மணிகள் நம் சமுதாயத்தில் என்னமே இருக்கிறார் வெளியே போகும்போது குறுக்கா தேவையில்லை வெளியே செல்லுகிற பொழுது நாகரிகத்தோடு செல்ல வேண்டும் நாலு பேர் போடு நாம் நடக்க வேண்டும் இஸ்லாமிய பெண்மணியே சொன்னதுண்டு கல்யாணத்துக்கு எதுக்கு புர்க்கா அதுவும் பட்டுச்சேலை கட்டி எதுக்கு புர்க்கா அப்படின்னா வெறும் நைட்டியை போட்டே புர்கா போட்டு வந்தடலாமே எதற்கு பட்டுச் சேலை மேல் குர்க்கா அதனால் நீங்கள் புர்காவை கலட்டுங்கள் என்று இஸ்லாமிய பெண்மணியை இன்னொரு பெண்மணியை கூடுகிறார்கள் கல்வி இருக்கிறது கலாச்சாரம் ஆனால் நீங்கள் வரலாறுகளை புரட்டி பாருங்கள் கல்வியோடு சேர்ந்து பெண்களுக்கு கல்வி வேண்டும் என்று சொல்கிறது கலாச்சாரத்தோடு கூடிய கல்வி பண்பாட்டோடு கூடிய கல்வி வேண்டும் என்று மார்க்கம் பணிக்கிறது நிறைய பெண்களை வரலாற்றுக்கு எடுக்கலாம் அன்புக்குரியவர்களை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் உமரளி அல்லாஹனுடைய ஆட்சி காலத்துல ஒரு பெண்மணி வருகிறார்கள் உமரளி அல்லாஹனுடைய ஆட்சி காலத்துல ரொம்ப அறிவான பெண்மணி நாயகமே என்னுடைய கணவர் ரொம்ப மோச நாயகமே என்ன உமரளி அவர்களே என்னுடைய கணவர் ரொம்ப மோசம் என்னம்மா என்று கேட்கிற பொழுது பகலெல்லாம் நோன்பு ராத்திரியெல்லாம் நின்று வணங்குறாரு என்று சொல்ல நல்லதானமா செய்யறாரு அவரை போய் மோசம்னு சொல்றியே பகலெல்லாம் நோம்பு ராத்திரியெல்லாம் நின்று வணங்கிறாரு இது ஏ திருப்பி திருப்பி சொல்லுது பக்கத்தில் இருந்த காவு கொண்ட அஸ்தி அலியல்லாவுத்தார் அவர்கள் நாயகமே அந்த அம்மா சொல்றது புரியலையாதுமே அந்த அம்மா சொல்றது புரியலையா பகல்லாம் நோபு வச்சுக்கிறாராம் ராத்திரியெல்லாம் நின்று வணங்கிறாரா இந்த அம்மாவை கண்டுக்கிறதே இல்லை தன்னுடைய அக்கை நிறைவேற்றுறது இல்லை அந்த அம்மா பழிச்சென்றால் சொல்ல முடியும் அழகாக பக்குவமாக சொல்லுகிறார் உமரளி எல்லா உத்தலா பாராட்டுகிறார்கள் உமரழி அல்லா அந்த பெண்ணினுடைய அறிவை பாராட்டுகிறார்கள் பாராட்டு விட்டு சொன்னார் நீ காவே இதற்கு தீர்ப்பு நீயே சொல் என்றார்கள் காவிரடி எல்லா தீர்ப்பு சொல்கிறார்கள் அந்த மனிதரை அழைக்கிறார்கள் காவிரடி எல்லா உத்தலா சொல்கிறார்கள் என்ன தெரியுமா மூன்று நாள் நீ வணங்கிக் கொள் நாலாவது நாள் உன் பெண்மணியினுடைய அக்கை நீ உழித்துக் கொள் என்றார்கள் மூன்று நாள் நீ வணங்குவதற்கு அனுமதி இருக்கிறது நாலாவது நாள் நீ வணங்கக்கூடாது அந்த பெண்மணியோடு தான் இருக்க வேண்டும் என்று எதை வைத்து தீர்ப்பளித்தார் என்று உமரளி எல்லா உத்தள நிலவர்கள் கேட்கிற பொழுது அழகாக எனவே ஒரு நாள் கண்டிப்பாக இந்த பெடத்தில் இருந்தாக வேண்டும் என்று நான் தீர்ப்பளித்தேன் என்று பாராட்டினார்கள் என்பது வரலாறு வரலாறு கொஞ்சம் ஒரு பெண்மணியா சிரிச்சு இல்ல ஒரு நீதிபதியை நீதிபதியா என்று எல்லோரும் பேச கடைசியில் சினிமாவில் சிரிப்பு தொலைக்காட்சியில் செய்தியில வாசிப்பாங்களா இல்லையா செயற்கை சிரிப்பு அந்த சிரிப்பாவது நான் சிரிக்க வச்சுட்டு வர்றேன் என்று ஒரு பெண்மணி சபதம் எடுத்துக் கொண்டு சென்று நீதிமன்றம் எல்லாம் கூடியிருக்கிற பொழுது இந்த பெண்மணி முர்காவோடு நுழைகிறார் அவர் எப்பொழுதுமே இந்த பெண்மணி சொன்னார்களாம் ஒரு அதிசயம் சொல்லுகிறார்கள் கிடையாது ஒரு நீதிபதிக்கு ஜாயிது கிடையாது இரண்டு பெண்களுக்கு மத்தியிலே தீர்ப்பளிப்பது அவர் தீர்ப்பளிக்க கூடாது என்று பெருமான தீர்ப்பு செல்லாது என்று தீர்ப்பளிக்கிற பொழுது செயற்கை புன்னகை ஒன்றை காட்டினார் இப்பொழுது அரவுலகமே பகதாது நகரமே அந்த பெண்ணை பாராட்டியது என்று வரலாறு சொல்கிறது அன்று அறிவாளியான பெண்கள் உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் அறிவு தேவை ஒழுக்கத்தோடு கூடிய எங்கள் கூட குறைந்து கொண்டே வருகிறது கவர்னருக்கு புரியல சாதிமணு உபாதாவுக்கு அமைச்சர்கள்ட்ட கேட்டாங்கன்னா என்ன சொல்றாங்க எலிகள் கூட குறைந்து கொண்டு வருகிறது என்றால் வீட்டில் ஏதாவது ஜாமான் இருந்தால் தானே எளிவரும் ஏதாவது ஷரக் இருந்தா தானே எளிவரும் எளியே இல்லை என்றால் வீட்டிலே ஒன்றுமே இல்லை என்ற பொருள் அவர்களுக்கு உதவச் இப்படி அறிவான பெண்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் ஜுபைதா என்ன அறிவான பெண்மணிதா ஜுபைதா சுபைதா என்று சொல்கிறோமே ஹாஃபிதா குருஹானை மனனம் செய்தவர்கள் நம்முடைய வீட்டில் பத்து சூரா மன்னனம் செய்த பெண்மணிகள் இன்றைக்கு குறைந்து வருகிறார்கள் குரு ஆணையே மனனம் செய்தவர்கள் சுபைதாவினுடைய அரண்மனை முழுக்கே முன்னூறு ஆஃபில்கள் இருப்பார்களாம் அவர்கள் ஓதுவது தேனீக்களினுடைய முன்னூறு ஆபிதாக்கள் பெண் ஆபிதாக்கள் இருப்பார்கள் ஓதுவதை கேட்டால் தேனீக்கள் முணங்குவதை போன்றிருக்கும் என்று வரலாறுகள் சொல்லுகிறது எப்படி உருவாக்கினார்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இன்னொரு பெண்மணி அபூ ஜாஃபருள் மக்கி ரஹமத்துல்லா தாரா மாபெரிய மீராஸ் வல்லுனர் சொத்துக்களை வல்ல அரபியிலேயே அரபி பாடங்களிலேயே ரொம்ப கஷ்டமான பாடம் எது என்று கேட்டால் மீராசுடைய பாடத்தை சொல்லுவார்கள் சொத்து எப்படி பிரித்துக் கொடுப்பது என்ற பாடம் ரொம்ப கஷ்டமான பாடம் அந்த கஷ்டமான பாடத்தை நடத்தி இந்த முயற்சிசில நினைக்கிறேன் முயற்சி செய்து பாருங்கள் மனப்பாடமே ஆகாது என்று ஒன்று வரும் புள்ளகா வளரும் எப்படின்னு ஒண்ணு வரும் மாற்றி மாத்தி வரும் ஆனா அந்த அபூஜா பொருள் வக்கியினுடைய மனைவி சொன்னார்கள் மனைவி சொல்லுகிறார்கள் இந்த ரெண்டு வசனம் யாருக்கு மனப்பாடமாக தெரிகிறதோ அவரைத்தான் நான் மனனம் செய்வேன் வெறும் மனப்பாடம் அல்ல இந்த ரெண்டு வசனங்களுக்கு யாருக்கு தப்சி தருகிறதோ விளக்கம் தெரிகிறதோ வெறும் குரானை சொத்து கணக்கு போடவே முடியாது இரண்டு வசனத்திற்கு எழுதுகிறார்கள் இருபது வேல்யம் ரெண்டு வசனத்திற்கு தப்சீது இருபது வால்யம் ஒரு வேல்யம் ஐநூறு பக்கத்திற்கு அதத்தம்மா சொறாங்க இந்த ஆயத்தையும் மனப்பாடம் பண்ணியிருக்கணும் இதற்குரிய தசீரையும் யார் மனநம் செய்திருக்கிறார்களோ அவர்தான் எனக்கு மணமகனாக வர வேண்டும் என்று சொல்ல அபு ஜாஃபருள் மக்கி நிறைய பேர் வந்தாங்க வந்து தோத்துட்டு போயிட்டாங்க அபு ஜாஃபருள் மக்கி மட்டும் விளக்கம் அளிக்கிறார்கள் என்றால் அந்த அம்மா அதில் எவ்வளவு தேர்ச்சியாக இருக்கணுங்கிறது யோசிச்சு பாருங்க அந்த அம்மா எவ்வளவு தேர்ச்சியாக இருக்க வேண்டும் அதற்கு பிறகு அபு ஜாஃபருள் மக்கியை மனம் என்று வரலாறு சொல்கிறது மார்க்கும் இஸ்லாமிய பெண்மணிகள் கல்வியை கற்பதை வேண்டாம் என்று சொல்லவே இல்லை இவா மாணிக்க ரம்மத்துள்ளாகித்தாரா அவர்கள் பெரிய மாமியதை பாடம் நடத்துவார்கள் சொல்கிறது பெண்களுக்கு கல்வி அவசியம் தான் கல்வி தேவைதான் என்ன கல்வி படிக்கலாம் அதே நேரத்தில் அந்த பெண்மணி இருக்க வேண்டும் ஒழுக்கத்தோடு பண்பாட்டோடு நாகரிகத்தோடு இருக்க வேண்டும் நம்முடைய கலாச்சாரத்தை அவர்களுக்கு மோதிக்க வேண்டும் வர்களின் கலாச்சாரத்தை நாம் பின்பற்றிவிடக்கூட இன்னொரு பக்கம் ரோல் மாடலாக நாம் வழிமார்களை வழியாக்கள் இன்றைக்கு பார்ப்பதே அறிது என்ற நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கோம் பேர் வச்சாங்க நாலு நாலாவதாக பிறந்தவர்கள் தான் தாயும் ஒஃபாத்தாகி விட்டார்கள் தகப்பனாரும் ஒஃபாத்தாகி விட்டார்கள் இவர்களை ஆதரிப்பதற்கு ஆடை இல்லை உணவு சாப்பிட்டு பல நாட்கள் தாஜர் அத்தீக் வருகிறார் அத்தீக் என்ற தாஜர் வருகிறார் ஒரு வியாபாரி இந்த நாலு பேர் போய் கேட்டாங்களா பெரிய வியாபாரி சாப்பிடுறதுக்கு எங்களுக்கு வழியே இல்லை நீங்க யாராவது கொடுங்களே வயிற்று பசியை நீக்குங்களே என்று மூணு பேரும் கேட்கிறாங்க இந்த அம்மா மட்டும் கேட்காம உட்கார்ந்து பசி எடுக்கலையா என்று கேட்க கடுமையாக பசிக்கிறது என்றார்கள் பசிக்கிறது என்றார்கள் எல்லோரும் கேட்கிறார்களே அம்மா நீ ஏன் கேட்கவே இல்லை என்ற பொழுது நான் யாரிடத்தில் கேட்க வேண்டுமோ அவனிடத்தில் நான் கேட்டுவிட்டேன் என்றார்களாம் எட்டு வயசுல நான் யார்ட்டு கேட்கணும் அவன் கேட்டுட்டேன் சொன்னாங்க கொடுத்திருப்பானே என்று சொல்ல நேரத்தில் அவர் கொடுப்பான் என்று சொல்கிறார்கள் கொடுக்கும் நேரத்தில் அவன் கொடுப்பான் இந்த மாட்டை அந்த அத்திக்கினுடைய உள்ளத்தில் பாய்கிறது அந்த அத்தி உள்ளத்தில் பாய்கிறது நான் சிரவணிக்க தயார் ஆனால் இந்த ராபியாக என் நீங்கள் கொடுத்து விட நான் தான் கொண்டு போவேன் ராவியாவ மூணு பேர்த்தைக்கும் நான் உங்களுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்கிறேன் என்று சொல்லி மூன்று பேர்களுடைய தேவைகள் என்னவோ அதை அனைத்திற்கும் இவர் பொறுப்பேற்றுக் கொண்டு ராவியாவை அழைத்துச் செல்கிறார் ராவியாவை அழைத்துச் சென்றால் பகல் முழுவதும் தன்னுடைய மூலா வேலை செய்வார்கள் இரவு முழுவதும் படைத்த வேலை செய்வார்கள் தெரியவே தெரியாது ராவியா என்னம்மா முகமெல்லாம் அழைத்துப் போயிருக்கிறது என்று தன்னுடைய மூலா கேட்கிறார் தன்னுடைய தன்னை ஆளுகிற அந்த அரசர் கேட்கிறார் அம்மா அத்தி கேட்கிறார் அம்மா என்னம்மா முகமெல்லாம் வெளுத்து போயிருக்கிறது பல நாட்களாக தூங்கி ஒன்று பேசவில்லை நான் ஏதாவது உங்களுக்கு பணி செய்வதிலே குறை வைத்திருக்கிறேனா என்றுதான் கேட்டார்களாம் ராவியா நான் ஏதாவது உங்களுக்கு பணி செய்வதிலே குறை வைத்திருக்கிறேனா அதெல்லாம் ஒன்றுவில்லை அதெல்லாம் ஒன்றுவில்லை ஒரு நாள் இரவு நேரத்திலே அவர் தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக அத்தி எழுந்திருக்கிறார் சிறுநீர் கழிப்பதற்காக எழுந்திருக்கிறார் பார்த்தால் அந்த ராவிதா சச்சிதாவிலே விழுந்து அழுகிறார்களாம் யார் தான் எனக்கு நேரம் போதவில்லை எனப்பே உன்னை வணங்குவதற்கு நேரம் போதவில்லை எனப்பே பகல் முழுவதும் ஐந்து நேரம் தான் தொடுகிறேன் எனவே முழுக்க உன்னை வணங்குவதற்கு நேரமில்லை என்னுடைய மோடாவினுக்கு நான் பணி இருக்கிறேன் அந்த மோடாவினுடைய உள்ளத்திலே நீ விடுதலையை போட்டுவிட்டால் முழு நேரமும் இருபத்தி மணி நேரமும் உன்னை வணங்கிக் கொண்டே ார் நகல தொழுகிறாங்க சுண்ணத்தை தொழுகிறாங்க தொழுகொண்டே இருக்கிறார்கள் அசரு நேரம் வரை தொழுகிறார்கள் அசரு நேரம் முடிகிறது அதற்கு பிறகும் திக்கிரு திலாமத்திலே இருக்கிறார்கள் பகரி முடிகிறது இசா முடிகிறது சூர் முடிகிறது இஸ்ரா முடிகிறது அதற்கு பிறகு ஏதாக கண்ணை அசர்கிற பொழுது அல்லாஹ் கேட்டாராம் அல்லாவிடத்திலே ராவியாக கேட்கிறார்கள் அல்லா ஏனடா எனக்கு தூக்கத்தை கொடுக்கிறார் ஏனடா எனக்கு தூக்கத்தை கொடுக்கிறார் என்னை அறியாமலே தூக்கம் தள்ளுகிறதே ரப்பே தூக்கம் மட்டும் இல்லை என்றால் இருபத்தி மணி நேரமும் உன்னை துரித்துக் கொண்டே இருப்பேனே உன்னை துரித்துக் கொண்டே இருப்பேனே வரலாறுகளை நாம் பார்த்தால் ஐந்து நேரமாவது தொழுகிறாள் இன்றைக்கு ஐந்து நேர தொழுகையில் கூட அசட்டைகளுடைய வரலாறு நம்முடைய பெண்களுக்கு போய் சேர வேண்டும் மாவெரிய மார்க்கு மேலே மாதித்திர அமதுள்ளாட்ட மட்டும் ஆயிரம் அதிசகம் பண்ணுவாங்க முப்பத்தி ஆறு வயதிலே வரதாவோடு சென்று கல்வியை படித்து பெரிய முஸ்தியாக மாறியவர்கள் இறைநேசராக மாறி ஒரு நாள் விசுருள் ஹாஃபி விசுருள் ஹாஃபி பெரிய வழியுள்ளா அவர்களுடைய நோய் வாய்ப்பட்டு கிடக்கிறார்கள் அவர்களை சந்திப்பதற்காக சென்றார்களாம் அகமது ரஹமதுல்லா கேள்வி அகமது மின் ஹம்பல் இவர்களும் சந்திக்க வந்திருக்கிறார்கள் உன்னே அகமது மின் ஹம்பல் கேட்டாங்களா யார் அந்த பெண்மணி போறாங்களே யாருன்னு கேட்கும்போது இவங்க தான் ஆமீனார் அமீதா ஆமீனார் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அவர்களிடத்தில் எனக்காக குவாட்சியை சொல்லுங்கள் என்றார்களாம் யாரு சொன்னது அகமதி முன் ஹம்பல் ஒரு மகுதவினுடைய இமாம் சொல்கிறார்கள் அந்த பெண்மணி இடத்திலே எனக்காக துவாச்சியை சொல்லுங்கள் அந்த பெண்மணி என்ன துவாச்சி செய்தார்கள் தெரியுமா யாரா அகமதி முன் ஹம்பலினுடைய பாவங்களை மன்னித்து அவருக்கு சொர்க்கத்தை வழங்குறப்பே நரகத்திலிருந்து காப்பாற்றுறப்ப துவா செஞ்சுட்டு அந்த அம்மா போயிட்டாங்க அகமதி முன் அம்பல் ரமத்துள்ளாஹித்தாலா வீட்டுக்குள்ளே நுழைகிற பொழுது ஒரு கடிதம் எழுதப்பட்டிருந்தது ஒரு கடிதம் எழுதப்பட்டிருந்தது அது உலகத்திலே கிடைக்கிற கடிதம் அல்ல வித்தியாசமான ஒரு கடிதம் அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்த வார்த்தை என்ன தெரியுமா ஆங்கினார் அமீலாவினுடைய துவா அங்கீகரிக்கப்பட்டது அதனால் உங்களுக்கு சொர்க்கம் வாஜுவாகிவிட்டது அந்த பெண்மணியினுடைய நிலை என்ன என்பதை எண்ணி பார்க்கிறோம் இப்படி நம்முடைய பெண்களுக்கு நம்முடைய பெண்களுக்கு சாவிய பெண்மணிகள் தாபகங்கள் வரியுள்ளாக்கள் நாதாக்கள் நல்லவர்கள் இவர்களின் வரலாறுகளை வாங்கிக் கொடுத்து படிக்க சொன்னால் நிறையாதப்பைகள் கொஞ்சமாவது மேலே எழும்புவல்லவா இந்த நிலை மாறுகிற பொழுதுதான் நம்முடைய பெண்களினுடைய மறுமலர்ச்சியும் மாறிக்கொண்டிருக்கிறது எனவே நம்முடைய பெண் பிள்ளைகளுக்கு நிறைய மார்க்க விஷயங்களை எடுத்து சொல்லுங்கள் நம்முடைய ஆண் பிள்ளைகளுக்கும் நிறைய இன்றைக்கு தமிழ் புத்தகங்கள் வந்துவிட்டது எடுத்து கொடுத்து மார்க்கப்பட்டுள்ளவர்களாக ஆக்குங்கள் வல்லோ நல்லா நம்முடைய பிள்ளைகளை நிறைந்த கோப்பைகளாக நிறைந்த கோப்பைகளாக அறிவுள்ளவர்களாக மார்க்கப்பட்டோடு கூடி வாழக்கூடியவர்களாக ஆக்கியள்வான் தொங்கல் இல்லை வசாகி மையத்தை பத்தி நாம் நிறைய தெரிய வேண்டிருக்கிறது ஒருத்தர் மூத்தா போயிட்டாங்க வயிற்றிலேயே மூத்தா போய் வெளியே பிறக்குது பேர் வைக்கணுமா குடுப்பாட்டணுமா தொடுகு வைக்கணுமா என்றால் எதுவுமே இல்லை வயிற்றிலேயே மூத்தாயி குழந்தை பிறக்குதுன்னா ஒரு துணியில சுருட்டி கொண்டு போய் அடக்கம் பண்ணிடணும் அதுலயும் சில பேர் கபரஸ்தானுக்கு வெளியே அடக்க பண்ணணும்னு வச்சிருக்கிறாங்க அது தவறு கபருக்குள்ளே கபரஸ்தானுக்கு உள்ள போய் தான் அடக்க வேணும் அதே நேரத்தில் ஒரு பிள்ளை பிறந்து லேச அழுது மூத்தாயிடுச்சு பிள்ளை பிறந்து அழுது மூத்தாயிடுச்சு இந்த பிள்ளைக்கு பேர் வைக்க பேர் வைக்க பேர் வைத்ததற்கு பிறகு குழுப்பாட்ட தொழுகையும் நடத்த பிறகு ஜனாதாவை போட்டுக்கிட்டு ஓதுறாங்களே இது எப்படி என்றால் ஜனாதா எந்த ரூம்ல இருக்குதோ அந்த ரூம்ல ஓதுறதுக்கு எப்ப அனுமதினா ஜனாதாவை குழுப்பாட்டியதற்கு பிறகு அனுமதி இருக்கிறது முன்னால் ஓத முடியாது அங்க எல்லாம் நகைசிருக்கும் அதனால ஜனாதாவை குழுப்பாட்டிட்டோம்னு சொன்னா அந்த ரூம்ல உட்கார்ந்து ஓதலாம் அப்படி இல்லைன்னா பக்கத்து ரூம்ல அல்லது வெளியில உட்கார்ந்து ஓதுவதற்கு அனுமதி இருக்கிறது உள்ளே உட்கார்ந்து ஓதுவதற்கு மார்க்கம் அனுமதிப்பில்லை இன்னொரு மசாலாவும் நாம் தெரிந்தாக வேண்டும் இந்த ஜனாக தொழிலைக்கு நிறைய பேர் தற்பீர் கட்டுறத பார்த்தா அனபி மதுக்கமையும் நான் சொல்கிறேன் கையை உயர்த்தக்கூடாது தலையையும் உயர்த்தக்கூடாது அல்லாஹு அக்பர்னு சொன்னேன் எனவே நேர வானத்துக்கு பார்த்துக்குறாங்க இவங்களை மூத்த போனவரை மேல ஏற்றி விடுறாங்களா ஏற்றி விட்டாங்க அதனால இது கூட மார்க்கம் அனுமதிக்கவில்லை அங்கீகரிக்கவும் இல்லை அதே மாதிரி இந்த தண்ணி சுட வைக்கிறதுக்காக இலந்த இலையை போடுவாங்க சோப்பை போடுவாங்க இது சரியத்தில் உண்டு மசூனான தெரிக்கா பெருமானாரினுடைய காலத்துல சில இலைகளை போட்டிருக்கிறார்கள் அந்த தண்ணீரில் இருக்கிற அசுத்தத்தை அட்டுவதற்காக இது தாராளமாக கூடும் எத்தனை தடவை குடுப்பாற்றுறதுன்னு சில பேர் கேட்கிறாங்க ஏன்னா குடுப்பாட்டி முடித்ததுக்கு பின்னாடி மகை வர வேண்டியிருக்கு எட்டு மணி நேரம் ஆகும் ஒன்பது மணி நேரம் ஆகும் குடுப்பாட்டி அரை மணி நேரம் குளுப்பாட்டிக்கு ஆ மணி நேரத்துல உடனே ஜனாதவை எடுக்கணும் ஆனா மகை வர எட்டு மணி எட்டு மணி நேரம் ஆகும்னு போட்டுட்டு திருப்பு இன்னொரு முறை குளிப்பாட்ட வேண்டுமா திரும்ப ரத்தம் பிளட் ஆகுது மற்றது ஏதாவது பிரச்சனைகள் உருவாகிறது திருப்ப இன்னொருக்கா குளிப்பாட்டணுமா என்று கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஒரு தடவரா குழுப்பாற்றது ஆனா ஜனாதா குழுப்பாட்ட ஒண்ணு எடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சரீகர் வலுவாக சொல்கிறது இந்த ஜனாதாவை சுமப்பவர்கள் ஜனாதாவை அடக்குபவர்கள் இவங்க ஜனாதாவை யார் சுமந்து சென்று அடக்குகிறார்களோ இவர்கள் குளித்துக் கொள்வது சுண்ண ஜனாதாவை யார் தூக்கிட்டு போறாங்களோ இவங்க தூக்கி முடிச்சதுக்கு பின்னாடி ஒளி செய்து கொள்வது சுண்டம் ஆனா இந்த நடைமுறையும் நம் சமுதாயத்திலே அறவே இல்லை ஆண்களுக்கு எத்தனை துணி பெண்களுக்கு எத்தனை துணி பொதுவாகவே இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் ஜனாதா கொழுப்பாட்டு வகுப்பு குறைந்து வெளிநாடுகள் எல்லாம் பார்த்தா அது ஒரு பாடமாகவே சொல்லிக் கொடுக்கப்படுகிறது பொம்மையில செஞ்சு ஒரு பாடமாகவே எப்படி ஜனநாதா குழுப்பாட்டணும் எப்படி கஃன் போட வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கப்படுகிறது அதுவும் குறிப்பாக இன்றைய இளைஞர்கள் இதை தெரிந்து வைத்துக் கொள்வது நல்லது நம்முடைய ஜனாதாவை கொழுப்பாற்றுறதுக்காக ஏதோ வெளியூர்ல இருந்தாலும் ஆள் கூட்டு வந்தது வெளி மாநிலாவிலிருந்து ஆள் கூட்டு அதுவும் பெண் ஜனாதாவை குழுப்பாட்டுவதற்கு நம் சமுதாயம் படாத பாடுபடுகிறது அதனால இது எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கணும் எல்லாருமே ஒரு மௌத்தா போறவங்க தான் அதனால தெரிந்து வைத்துக் கொள்வது நல்லது மூன்று துணிகள் தேவை ஒன்று கமீஸ் நெஞ்சில் இருந்து கீழவரை இன்னொன்று இன்னொன்று அடை வளைச்சு மேல பிடிச்சு கட்டுறது ஆண்களுக்கு தேவை அதுவும் வெள்ளையாக இருப்பது கால கொஞ்சம் மங்களான கலரா இருந்தால் கூடும் அதனால கண்ட கலரையும் போடக்கூடாது அதே நேரத்திலே பெண்களுக்கு ஐந்து ஆடை தேவை இசா கீழாடை கமீஸ் மேலாடை லிபாபா அதோடு சேர்த்து ஹிமார் தனையில் இருந்து போடப்படுகிற முக்காடை இன்னொன்று தங்களுடைய மார்க்ககங்களை கட்டுவதற்காக போடப்படுகிற சிற்கன் இந்த ஐந்தை கொண்டுதான் பெண்களுக்கு கவனிடுவது சுண்ணத்தான முறை இதையும் நாம் தெரிந்திருக்க வேண்டும் இப்ப சமீப காலமாக துணியை ஏற்கனவே முன்னாடியே வாங்கி வச்சாங்க சில பெரியவர்கள் ஜனாதவன் ஆயிட்டாக்கா இந்த துணியை போட்டுதான் நீங்க இது பண்ணணும் என்னை வந்து அடக்க பண்ணணும்னு சொல்றாங்க இது தவறல்ல ஆனா அதுல கொண்டு போய் நிறைய பேர்களை எல்லாம் எழுதி வச்சர்றாங்க சில பேர் லாய் அஹி முகமது அவங்க பேரு இவங்க பேரு இதெல்லாம் கூடாது துணியை வாங்கி வைக்கிறது தப்ப ஜம்சமிலே நினைக்கிற பழக்கம் இருக்கிறது அங்க போய் துணியை வாங்கி சம்சம் நினைச்சு காய வச்சு கொண்டு வந்து இதை கொண்டு ஜனாதா என்னுடைய தவறு வேண்டும் என்று சொன்னால் இதுவும் தவறல்ல மார்க்க அனுமதி அளிக்கிறது தாராளமாக செய்து கொள்ளலாம் இன்னும் சில இடங்களிலே பார்த்திருக்கிறேன் இந்த உருது பேசக்கூடிய சமுதாயத்திடத்திலே பார்த்திருக்கிறேன் நானும் தவறாக எண்ணிக்கொள்ள வேண்டாம் மருந்து அடிப்போடுகிறார்கள் ஜனாதாவின் காடு மருந்தாணி மூடுகிறார்கள் கவரின் வேதனை குளிர்ச்சியாக்கப்படும் என்று இது மார்க்கெட்டில் எங்கேயும் அங்கீகரிக்கப்படவில்லை எனவே இது போன்ற ருசுமாத்துகளை கண்டிப்பாக நீங்கள் விட்டுவிட வேண்டும் என்று பணிவோடு நான் கேட்டுக்கொள்கிறேன் அல்லா ஜெல்ல ஷானகுத்தாளா கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய தௌவிக்கத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்திருவானாக அணுகும் இல்லாத அலமது லுவஜம்ல